ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் நாம் நம்முடைய தர்மங்கள் ஒவ்வொன்றாக பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கிரகணத்தை பார்க்கலாமா கூடாதா அப்படின்னு ஒருவர் கேட்டிருக்கார் ரொம்ப முக்கியமான கேள்வி இது அதாவது நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுதோ சில சமயங்களில் சில வஸ்துக்களை அல்லது சில சம்பவங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு நமக்கு உடம்பில் இந்திரியங்கள் நிறைய இருக்குது அங்கங்கள் அதில் மர்மஸ்தானம்னு சில அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு மர்மஸ்தானம் அப்படின்னா அந்த அங்கத்திற்கு ஏதாவது ஒரு குறைபாடு வந்தால் அது ஆயுஷை ரொம்ப குறைச்சிடும் அந்த அங்கத்தில் நாம் ஏதாவது வேலை செஞ்சோமானால் அது நம்முடைய ஆயுஷை ரொம்ப போக்கிடும் அந்த மர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுறதில் காது ரொம்ப முக்கியம் கண்ணு இந்த காதும் கண்ணும் மர்மஸ்தானம்னு பேர் இது ரெண்டுலேயும் நாம் கையே வைக்க விடாது அது அப்படி இது இரண்டையும் நாம் எதாவது வைத்தியங்களோ ஏதாவது செய்ய ஆரம்பித்தோம் ஆனால் அது ஆயுஷம் ரொம்ப குறச்சிடும் ஆகையினாலே தான் இந்த இரண்டு இந்திரியங்களுக்கும் கட்டுப்பாடுகளை நிறையா காண்பிச்சிருக்கேன் இந்த அதில் இந்த கண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி உலகத்தில் பேச முடியாமல் வாழ்ந்துடலாம் காது கேட்காமல் வாழ்ந்துடலாம் ஊனமாக வாழ்ந்துடலாம் கன்று தெரியாமல் வாழறதுங்கிறது ரொம்ப சிரமம் அவ்வளோ முக்கியமான ஒரு இந்திரியம் நேத்திரங்கிறது கண்ணுங்கிறது இதனுடைய பெருமைகள் உபனிஷத்துல நிறைய காண்பிச்சிருக்கா கண்ணினுடைய இந்திரியத்தை ரொம்ப உயர்வாக காண்பிக்கிறது வேதம் ஆகையினால்தான் தர்மசாஸ்திரமும் நிறையா இடங்களில் கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோ அவ்வப்பொழுதோ கண்ணை தொடச்சிக்கிறது ஜலம் விட்டு அப்படியெல்லாம் காண்பிக்கிறது நேத்திரங்கிறது முக்கியமான ஒரு இந்திரியம் சில சமயங்களில் சில வஸ்துக்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு தர்மசாஸ்திரத்தில் சொல்கிற பொழுது நேக்ஷேதோத்யந்தம் ஆதித்யம் அஸ்தஞ்சந்தங் கதாச்சனா அப்படின்னு ஒரு வாக்கியம் சூரியன் கால வேளையில் உதிக்கிற பொழுதும் அஸ்தமிக்கிற பார்க்க நேரடியாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா அந்த உதய காலத்தில் சூரியனுடைய நிறம் மாறியிருக்கும் ஒரு சகப்பு மஞ்சள் கலந்த நிறமாக இருக்கும் உதிக்கிற பொழுதும் அஸ்தமிக்கிற பொழுதும் அப்படி நிறம் மாறி உள்ள சூரியனை பார்க்கக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு ஏன்னா அதிலேருந்து அந்த சமயத்தில் வெளிவரக்கூடியதான கிரணங்கள் கண்ணுக்கு ரொம்ப கெடுதலை உண்டு பண்ணக்கூடியது ஆகையினாலே அதை பார்க்கக்கூடாது பார்த்தால் என்னவாகும் அப்படின்னா உதிக்கிற சூரியனையும் அஸ்தமிக்கிற சூரியனையும் பார்க்கறதுனாலே தான் நமக்கு இந்த கேட்ராக்டுன்னு ஒன்று வருது கண் புறையின்னு சொல்கிறோமே அது இந்த அஸ்தமரவார சூரியனையும் உதிக்கிற சூரியனையும் பார்க்கறதுனால தான் அது ஏற்படுறது ஒரு லேயர் மாதிரி கண்ணில் ஏற்படும் ஆகையினாலே தான் உதிக்கிற பொழுதும் அஸ்தமிக்கிற பொழுதும் பார்க்கக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆனால் இந்த நாளில் உதிக்கிற சூரியனை பார்க்கறதுக்குன்னே போறது கன்னியாகுமரிக்கு போறதுன்னு ஒரு வழக்கத்துல இருக்குப்போ உதிக்கிற சூரியனை அங்க பார்க்கலாம் அப்படின்னு போறது ஆனால் சூரியன் உதிக்கிறத பார்க்க கூடாதுன்னு சாஸ்திரம் காண்பிக்கிறது ஆனால் நமக்கு ஒரு கேள்வி வரும் அதாவது காணாமல் கோணாமல் கண்டு கொடு அப்படின்னு தமிழ்ல சொல்றது சந்தியாவந்தனத்தை பத்தி சொல்ற பொழுது காணாமல் கோனாமல் கண்டு கொடு அப்படின்னு காலம்பர சந்தியாவந்தனம் எப்போ பண்ணணும் அப்படின்னா காணாமல் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அர்க்கிய பிரதானத்தை பண்ணணும் காணாமல் கொடுக்கறது கோணாமல் அப்படின்னா சூரியன் நடு ஆகாசத்தில் வர்ற பொழுது மாத்தியான் காலம் மத்தியானம் சூரியன் மத்தியத்தில் இருக்கும் பொழுது மாத்தியான் பண்ணணும் கண்டு சூரியன் இருக்கிற பொழுதே அர்க்கப்பிரதானத்தை பண்ணணும் சாயங்காலம் சூரியன் அஸ்தமிச்ச பிறகு பண்ணுறப்படாது சூரியன் இருக்கிற பொழுதே பண்ணுறது அங்கே கண்டு கொடுன்னு இருக்கே அப்படின்னா அப்போ சூரியனை பார்த்து அர்த்தம் இல்லை அங்கே கண்டு சூரியன் இருக்கிற பொழுதே சூரியனுடைய கிரணங்கள் பூமியில் விழற பொழுதே பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் அதனாலே ஒதிக்கிற சமயத்திலேயும் அஸ்தமிக்கிற சமயத்திலேயும் சூரியனை பார்த்து அரியப்பிரதானம் பண்ணுன்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லலை சூரியன் உதிக்கக்கூடியதான திக்க பார்த்து காலம்பறையும் சூரியன் அஸ்தமிக்கிற திக்கை பார்த்து சாயங்காலமும் அரியப்பிரதானம் பண்ணணும் அப்படின்னு தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இந்த கண்ணனுடைய முக்கியத்துவத்தை மகாபாரதம் ஒரு சரித்திரம் மூலமாக காண்பிக்கிறது ரொம்ப முக்கியமான சரித்திரம் அது மகாபாரதத்தில் ஆரம்பத்தில் ஆதிபர்வான்னு இருக்குது அந்த ஆதி பர்வாவில் தான் தான் ஆரம்பமானது மகாபாரதம் முன்னாடி அனுக்கிரமணிக்கா பர்வா பருவசங்கிரக பர்வா பௌஷ்ய பர்வா பௌலோம பர்வான்னு நாலு பர்வாக்கள் இந்த நாலு பர்வாக்களிலும் இந்த மகாபாரதம்ங்கிறது யாரால் யாருக்கு சொல்லப்பட்டது எதற்காக சொல்லப்பட்டது இந்த மகாபாரதத்திலே எவ்வளவு பர்வாக்கள் இருக்குது எவ்வளவு ஸ்லோகங்கள் உள்ளது இந்த மகாபாரதம் இதில் மற்றும் வேறு என்ன சரித்திரங்கள் எல்லாம் சொல்லப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் சுருக்கமாக சொல்கிறது தான் இந்த நான்கு பர்வாக்களும் அதில் மூன்றாவதாக உள்ள பௌஷ்ய பர்வா அந்த பௌஷ்ய பர்வாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பருவா அதில் தான் ஜனமேஜயன் சர்பசத்திரம் என்கிற யாகத்தை ஆரம்பித்தார் அப்படின்னு மகாபாரதம் ஆரம்பிக்கக்கூடியதான பருவா அது அதிலிருந்து சுருக்கமாக மகாபாரதத்தை புற சொல்லி பிறகு விரிவாக விரிவாக சொல்கிறார் வியாசாச்சாரியார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நான்கு பர்வாக்களிலும் ஸ்லோகமாக இருக்கிறத விட சூத்திரம் மாதிரி இருக்கும் இந்த பர்வாக்கள் எல்லாம் ஸ்லோகாத்மக்கமாக இருக்காது மகரிஷிகள் பண்ணின சூத்திரம் மாதிரி இருக்கும் அதுதான் பாரத சூத்திரம்னு இதற்கு பெயர் இந்த பௌஷ பர்வாவுக்கு பாரத சூத்திரம் அப்படின்னே பெயர் அதில் சின்ன சின்ன சரித்திரங்கள் நிறைய சொல்லப்படுறது அதில் ஒரு முக்கியமான சரித்திரம் இந்த கண்ணினுடைய முக்கியத்துவத்தை காண்பிக்கிறார் அதில் இந்த கிரகண சமயத்தில் கிரகண காலத்தில் சூரியனையோ சந்திரனையோ பார்க்கக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது நேரடியாக பார்க்கக்கூடாது அதுதான் விஜயானிகள்லாம் கூட சில லைசன்ஸு கண்ணாடியை வச்சுன்னு தான் பார்க்கணும் கிரகணங்களை அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் கிரகணம் விட்ட பிறகு சூரியனை பார்க்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது கிரகணம் விட்டப்புறம் சந்திரனை பார்க்கணும் கிரகணம் இருக்கிற பொழுது கிரகணம் பிடிச்சிட்டு இருக்கிற பொழுதோ அல்லது பூர்ண கிரகணமாக இருக்கிற பொழுதோ பார்க்கணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லலை விட்ட பிறகு சூரியனை பார்த்து பிறகு மோக்ஷனானம் பண்ணணும்னு சாஸ்திரம் கிரகண சமயத்தில் பார்த்தால் என்ன அப்படின்னா நம்முடைய கண்ணில் மத்தியத்தில் கருப்பாக ஒன்று அந்த கருப்புக்கும் மத்தியத்தில் ஒரு புள்ளி இருக்கு அந்த புள்ளி தான் நம்முடைய பார்வைக்கு ரொம்ப முக்கியம் அந்த புள்ளியானது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் நேரடியாக பார்க்கக்கூடாது கிரகணத்தை நேரடியாக பார்த்தால் என்னவாகும் அப்படின்னா நமக்கு நேர் பார்வை குறைஞ்சி போயிடும் சைடு பார்வை ஜாஸ்தியாகும் பார்வை அப்படின்னு சொல்கிறோமே அது போயிடும் நேராக பார்த்தால் எதுவுமே தெரியாது அக்கம்பக்கம் பார்த்தால்தான் தெரியும் அப்படி ஒரு தோஷத்தை கூடியது கிரகண புண்ணிய காலத்தை பார்ப்பதுங்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்